السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعد اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبد ربك حتى ياتيك اليقين فقال نبينا مصطفى صلى الله عليه واله وسلم اي الاعمال تحب الى الله அபுல் அல்லா நம் எல்லோருக்கும் ஒரு சுண்ணாவை செய்தால் ஒரு பருளுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்திருந்தார் அன்பான நேயர்களே அல்லாஹின் நல்லே அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ரமவான் மாத எப்பொழுது எங்களை விட்டும் மாதம் முடிந்து என்ற இந்தமடுத்தோமோ அன்றுடன் நம்மில் பலர்கள் அல்ல சிலர்கள் தாங்கள் வாழ்க்கையில் ரமணான் மாதத்தில் செய்து வந்த எல்லா இபாதத்துகளுக்கும் விடுமுறை கொடுத்து விட்டார்கள் எல்லா விவாதத்துக்கும் விடுமுறை கொடுத்து விட்டார்கள் நாங்கள் முத்தகங்கள் ஆகுவதற்காக வேண்டி அல்ல வெறுமனே ரமவான் மாதத்தில் மாத்திரம் நாங்கள் தொடரக்கூடியவர்களாக மாற வேண்டும் அல்ல வெறுமனே ரமதான் மாதத்தில் மாத்திரம் இரு மீறி அல்லாஹத்தில் அதே போன்ற இதர அமுட்கள் இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம் இந்த எல்லா இபாதாத்துகளையும் வெறுமனே நாம் ரமதான் மாதத்தில் செய்வதற்காக வேண்டி அண்ணா மாதத்தை நமக்கு தரவில்ல ரிபாடுகளில் ஈடுபட வேண்டும் எல்லா இபாதத்துகளிலும் நாங்கள் வெறுமணி ரமதான் மாதத்தில் மாத்திரம் அல்ல ஏழைய காலங்களிலும் இந்த எல்லா வகையான இபாதத்துகளையும் கிஷ்டபாமத்தாக இருக்க வேண்டும் அதை கற்பிப்பதற்காக படிப்பிப்பதற்காக எதையச்சத்தை உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டிதான் போன்று மலைகளை போன்று இவாதம் செய்தார்கள் ஆனால் ரமதான் மாதம் முடிந்தவுடன் எல்லா வகையான இபாதாட்சிகளுக்கும் நம்ம பலர்கள் என்ன செய்தார்கள் முற்றுகை புள்ளி வைத்து விட்டார்கள் அந்த இபாதாட்சிகளுக்கு விடுமுறை கொடுத்து விட்டார்கள் அன்பர்களை ஒரு பாதனையை வாங்குவதாக இருந்தாலும் அதன் தரத்தை நாங்கள் பார்ப்போம் அதனுடைய பிராண்டை பார்த்து நாங்கள் ஒவ்வொரு பொருளையும் வாங்குவோம் அன்பான நேயர்களே அண்ணாவும் எல்லா விடயங்களிலும் ஒரு மனிதனுடைய தரத்தை பாக்குறான் ஏன் குரவான் சொல்லும் போது சொல்கிறான் புரிஞ்சு கொள்கிறான் யாருடைய ஆமாட்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் முத்தபின்களுடைய எதை பக்தியாளர்களுடைய நாங்கள் அஜுடைய காலங்களில் குரபான் கொடுக்கிறோம் இந்த குரபானில் எல்லாம் இந்த தரத்தை பார்க்கிறான் இந்த குர்பானில் எல்லாம் எதை எதிர்பார்க்கிறான் அல்லா அதில் கொடுக்கக்கூடிய மாம்சத்தையோ அந்த அந்த பிரயாணியுடைய இரத்தத்தை எல்லாம் பார்ப்பதல்ல மாற்றமாக அந்த குறவானை கொடுப்பவரிடத்தில் இருக்கக்கூடிய இறையச்சத்தை அவருடைய இஹ்லாசை எல்லாம் எதிர்பார்க்கிறார் அன்மண நேயர்களே அல்லாஹ் எல்லா வகையான செயற்பாடுகளிலும் ஒரு மனிதனிடத்தில் தரத்தை எல்லாம் எதிர்பார்க்கிறார் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடியான் நேரம் தவறாமல் அவள் தொடரக்கூடிய தொகுதிகளுக்கு இது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்று அல்லாவுடைய சொன்னார்கள் அதே போன்று நம்மை இயன்றவர்கள் நம்மை பெற்ற பெற்றோர்களுக்கு சொன்னார்கள் அஹபுல்லா அமால் அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் எது தெரியுமா அல் ஈமான் அல்லாவுக்கு அல்லாவை ஏற்றுக் கொள்வது இது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் அதே போன்று உறவினர்களோட இனவருகளோட நாம் இணைந்து அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று ஒருமுறை சொன்னார்கள் அல்லாவுடைய விருப்பமான ஒரு அமல் தெரியுமா அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் நாம் மரணிக்கும் போது இந்த நாவால் அக்கார்களை மொழிந்த நிலையில் நான் மரணிப்பதற்கு இது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் விருமான விருப்பமான இடம் இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய இறை இல்லங்கள் என்று அல்லாவுடைய கூதல் சொன்னார்கள் அதே போன்று நேயர்களே உண்மையான ஜிஹா அல்லாவுக்கு விருப்பமான ஜிஹார் என்றால் என்ன தஹப்பு ஜிஹாத் மொழிபெயர்த்துக்கூடிய ஒருவருக்கு அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒருவருக்கு முன்னால் பயம் இல்லாமல் ஹக்கை பேசுவது ஹக்கை பேசுவது இதுதான் ஆகவும் அல்லாவுக்கு விருப்பமான ஜிஹாத் அல்லாவுடைய அதே போன்று அஹபு விருமான வருடத்தில் ஆறு மாதம் நோன்பு குடிப்பாங்க இது அல்லாவுக்கு நோன்புன்னு சொன்னார்கள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் இந்த வேர்டில் அல்லாவுக்கு விருப்பமான வேர்ட் விருப்பமான வார்த்தை கலாம் பேச்சுகளில் அல்லாக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை அதே போன்று நமக்கு வைக்கக்கூடிய பெயர்களில் அல்லாக்கு விருப்பமான பெயர் அல்லாக்கு விருப்பமான மனிதன் யாரு அல்லாவுடைய அஹபுல் அஹாது அடியார்களில் அல்லாக்கு விருப்பமான அடியான் நற்குணம் படைத்த மனிதன் அன்பான நேயர்களே அல்லாஹு அதே போன்ற அவன் நேசிக்க கூடிய அவன் நிரும்பக்கூடிய சில மக்களை சொல்கிறார் உபகாரம் செய்யக்கூடியவர்களை இறைபக்தியாளர்களை பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களை மீதமாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் அண்ணா நேயர்களை அல்லாஹு நல்லே அல்லாஹுடைய தூதர் அல்லாவுக்கு விருப்பமான வார்த்தை அல்லாக்கு விருப்பமான இடம் அல்லாக்கு விருப்பமான பெயர் அல்லாக்கு விருப்பமான ஜிஹா அல்லாக்கு விருப்பமான அமல் அல்லாக்கு விருப்பமான நோம்பு மனிதர்களில் விருப்பமானவர்கள் ஒவ்வொன்றிலும் விருப்பமானதே அல்லாவுடைய அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பான நேயர்களே அல்லாருடைய நேரடியார்களே அன்பான தாய்மார்களே சகோதரர்களே அதே போன்று அல்லாவுக்கு விருப்பமான அமட்கள் நாங்கள் செய்யக்கூடிய அமட்களில் ஒருவர் எடுப்படியோ பெற்றோர்களிடத்தில் ஆசிரியர்களிடத்தில் மாணவர்கள் ஒவ்வொருவரும் தன்னோட தனக்கு ஒரு நல்ல அந்தத்தை நல்ல பேரை அடைந்து கொள்வதற்காக ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்றதை போன்று நடப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பான நேயர்களே அதே நாம் அல்லாவுக்கு விருப்பமான அமல் மிக கவனமாக இந்த கவனமாக இந்த ஆழமாக பதிய வச்சுக்கோங்க அல்லாக்கு விருப்பமான அமல் அஹபு அல்லாக்கு விருப்பமான அமல் குறைவாக இருந்தாலும் அமல் தான் அல்லாக்கு விருப்பம் அல்லாக்கு விருப்பம் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல் ஒருவர் படிப்பது அல்லாக்கு விருப்பம் இல்ல ஒருவர் ஒரே நாலு முப்பது ஜிஸ்வெல் தமாவும் செய்யறாரு மறுநாள் தோறான தொழுனை இல்லை என்று அல்லாக்கு விருப்பமான அமல் அல்ல ஒரே நாள் ஆயுதம் அதாவது மற்ற வருடங்கள் மற்ற மாதங்கள்ல எந்த உப்பார கிடையாது விருப்பமான அமல் அல்ல சுருக்கமாக சொல்ல போனா நாங்க ரமதான் மாதத்துல மிகப்பெரும் ஆவதுகளாக மிகப்பெரும் வணக்க வழிபாடுகள் எழுதிப்பட்டோம் ரமதானுக்கு பின்னால அந்த அமல்களை வாழ்க்கை இல்லை என்று சொன்னா அது அல்லாக்கு இல்ல அல்லா நேசிக்க கூடிய அமல் விருமர்ச்சியாக பீமன் வளர்மையாக சேர்ந்தது தான் அல்லாக்கு மிக விருப்பம் ஒருவர் ஒரு நாளைக்கு பத்து கிருஷ்ண உபார்த்தன் சேராரு அதை தொடர்ச்சியாக சேராரு அது அல்லாக்கு விருப்பம் அதே ஒருவர் அதாவது ஒரு நாளைக்கு தகச்சுக்கு விருப்பமான அமல் ஒரு தர்மம் கொடுக்கிறாரு ஆனா அதை தொடர்ச்சியாக சேராரு அது அல்லாவுக்கு விருப்பமான அமல் ஏன் அல்லாவுடைய சொன்னாங்க இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்யும் போது அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் என்று சொன்னார்கள் குறிப்பிட்ட நேரங்களுக்கு அதாவது சொந்தமாக்காமல் நீங்கள் செய்கின்ற அமலை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் ஏதோ கொரானுடைய சொல்வது வழிபடுங்கள் அல்லாவை வணங்குங்கள் எதுவரைக்கும் உங்களுடைய ரூம் பெறுகின்ற வரைக்கும் அல்லா என்ன சொல்கிறான் நீங்க அல்லாவுக்கு அல்லாவை வணங்க வேண்டும் எதுவரைக்கும் என்று சொன்னால் நீங்கள் மவுத்தாகிற வரைக்கும் அல்லாஹுவை வணங்க வேண்டும் ஓரிரு குறிப்பிட்ட இந்த ரமதான்தத்தில் மாத்தால் நீங்கள் உலகத்தை விட்டு பிரிக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக தீமத்தன் இந்த அமல் இபாதில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பதை அல்லா மிக தெளிவாக போறது சொல்லியிருக்கிறார் அதே போன்ற நன்ம நேயர்களே அல்லாஹ் உடனடியாளர்களே அல்லாஹ் சொல்லும் போது அதாவது ஈஷா அலேம் நினைக்கிற ஈஸ் அலேஸ் நினைக்கிற அல்லது என்று அவர்கள் சொல்கிறார்கள் இருக்கும் வரைக்கும் இந்த விவாதத்தை அல்லா செய்யும்படி எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான் அன்பான நேயர்களே அல்லா முன்னேறியார்களே பவான் அல்லா சில நரகவாதிகளை பத்தி பேசுகிறார் நரகவாதிகளை பத்தி அல்லா சொல்லிக் கொண்டு வரும் ஆனால் சில மக்களே தவிர ان الانسان خلق ان الانسان خلق هلؤا اذا مس الشر جزؤا واذا مس الخير منؤا الا ترى كيف قد مدنركي اولாது قد பண்முல்ல மனிதர்களை பற்றி சொல்லிது வந்து الله சொன்னார் الا المصلي تقول கூடிய முசல்லீகள் அதாவது தொல்கே நிறைந்த கூடியவர்களை தவிர எப்படிப்பட்டவர்கள் الذين هم على صلاتهم دائمون குறிப்பிட்ட رمضان மாதத்தில் மாத்திரமல்ல தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிறந்த மரணிக்கின்ற வரைக்கும் தொழுகையை நியமமாக கடைபிடிக்க கூடிய தாய்மூல் தொழுகையில் இருக்கையை கடைபிடித்து விடாமல் தொகக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் மோசமானவர்கள் என்பதை அல்லாஹ் ஒரு ஆள் மிக தெளிவாக அன்பான நேயர்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார் அன்பான நேயர்களை அல்லாஹ் முதலே ஒரு மண்ணினுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றும் போது இரண்டு விதமாக கைப்பற்றுவார் அவருடைய முகத்திலும் திட்டத்திலையும் அடித்து அடித்து அவர்களுடைய ரூ கைப்பற்றப்படும் ஏன் மனவீச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் அல்லாவுக்கு மாறு செய்தவர்கள் இவருடைய ரோகை அல்லா இப்படி என்பதை அல்லா பொருவான சொல்லிருக்கிறார் அதே போல இபாதாட்சியில் வணக்க வழிபாடுகளில் தொடர்ச்சியாக நியமமாக அந்த அமளி பாரு ஈடுபட்டவர்களை அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான் அல்லாஹ் என்ற வார்த்தை ஈமான் கொண்டு அருள் இஷ்ட காமத்தாக இருந்தவர்கள் என்ன படைத்தது அல்லஹ் எனக்கு உணவு தாரவன் அல்லாஹ் என்னை உயிர்ப்பித்தவன் அல்லஹ் என்னை மௌத்தாக்க கூடியவன் அல்லஹ் எனக்கு குழந்தையை தந்தவன் அல்லஹ் எனக்கு நோயை தந்தவன் அல்லாஹ் எனக்கு சுகத்தை தரக்கூடியவன் அல்லஹ் எனக்கு உணவை தருபவன் அல்லஹ் எனக்கு ஆடை தந்தவன் அல்லஹ் எனக்கு படத்தை தந்தவன் அல்லாஹ் அல்லாத மேல உண்மையான உண்மையான ஈமான் வைத்திருக்கிறாரு அந்த வார்த்தையில் அவர் இத்தகாமத்தாக இருக்கிறாரு அல்லாவுக்கு மாணவர்கள் வருவார்கள் என்று அல்லா வருவிக் காண்பிக்கிறார் ஒரு ஆண்டு அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இபாதத்தை சொல்லும் போது அதில் தொடர்ச்சியாக செய்யும்படி அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லிருக்கிறார் அதே போல அன்பான நேயர்களே அல்லாஹ் உணர் யார்களே எங்கள் யாருடைய வாழ்வில் இருக்குது பின்பற்றோம் ஹாலிவுட் பாலிவுட் திரைப்படங்களை பாக்குறோம் நாடகங்களை பாக்குறோம் கல்ச்சரை என்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்றோம் ஆனால் அல்லாவுடைய தூதருடைய தூதருடைய வாழ்க்கை சார்ந்த அவங்களோட சுனாக்களை நாங்கள் அதை அதாவது சுத்தமாக அதை நாங்கள் இனிவாக நம்ம பலன்கள் கடந்த கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் எங்களுடைய திருமண வாழ்க்கையில் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணா கிடையாது திருமண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலும் வியாபாரத்துல குடுக்கல் வாங்கல கிடையாது தூதருடைய வாழ்க்கையை பின் விடவும் நாங்கள் இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையை பார்த்து பின்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம் அன்னையில் கூட பார்க்கிறோம் சிலர்கள் தர்மங்களை செஞ்சுட்டு தான தர்மங்களை செஞ்சுட்டு அந்த அனுதர்மங்கள் யாருக்காக வடைச்சுவனத்தாக செய்யணும் ஆனா தர்மங்களை செஞ்சுட்டு இரண்டு மூன்று பேர்கள் ஏற்றும் போது நான் களிமாவை விட்டுறேன் அதாவது அதாவது மிக பெரும் பாவங்களை அதாவது அதாவது மிகவும் அதாவது பயபக்தி இல்லாமல் அதாவது லேசாக செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இஸ்லாத்தை விட்டு தூரமாகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் என்ன காரணம் அல்லாவுடைய அச்சம் அல்லாவுடைய பயம் கிடையாது யார் ாலும்புறுத்தினாலும்பிசல்ல வார்த்தைகள் ஒரு போதும் வெளியாகிவிடக் கூடாது அல்லாவுக்கு விருப்பம் கிடையாது அல்லாவுக்கு ஒரு நாளுக்கு பிடிக்காது என்ன உலகில் மன்னிப்பான் அவனுக்கு இணை வைக்க கூடியவர்கள் பெருமை அடிக்க கூடியவர்கள் அதாவது அதாவது ஆறு கூட்டம் சமூக கூட்டம் எல்லோரும் பெருமை அளித்தவர்கள் ஆயத்தோடு யார் அல்லாவின் மீது இணை வைப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கியிருக்கிறார் என்னுடைய விவாத அத்துகள் யாருக்காக இருக்கால் என்னுடைய வணக்க வழிபாடுகள் யாருக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் ஓரிரு வாரங்களுக்கு முன்னால் அப்துல் ஹாலி கசக் அவர்கள் எங்களுடைய செய்ய வேண்டும் என்பதை பேசும் போது வன்மான நேயர்களை ஒவ்வொரு வணக்கங்களும் அதாவது மற்றவர்களுக்காக வேண்டி அல்ல நம்மை படைத்தவனுக்காக இருக்க வேண்டும் அப்ப நான் வாழ்க்கையில செஞ்சு வந்த அமல் குறைவாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக நாங்கள் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் அதே போன்று வாழ்க்கையில செஞ்சு அமலும் கிடையாது விஷயங்களில் மிக அதாவது மிகவும் அதாவது நடந்து கொண்ட விடயங்களை சகாபாள் பதிவு செய்திருக்கிறார்கள் வெளியூர்ல இருந்தாலும் அதாவது சுகமாக இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய தூதர் அவங்க வாழ்க்கையில சிலாத்துகளை மிக்கதே கிடையாது அவங்களை தொடர்ச்சியாக செய்து பார்க்கலாம் அசருக்கு பின்னால் நான்கு ரகர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் விட்டது கிடையாது அல்லாவுடைய தூதர் முன்னால நான்கு ரகத்தும் தொகைக்கு பின்னால் நான்கிறக்கால் சுன தொகு தன்னுடைய அதே போன்று வெளியூர்ல இருந்தாலும் அதே போன்று அதே போன்று ஆயா சித்திகாரி சொல்றாங்க ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியானனும் அதாவது நோன்பு விட்டதே கிடையாது அமல் செய்கிறோம் ஆனா ஓரிரு நாட்கள் செல்லும் போது எங்களுடைய உடம்புல சோம்பல் அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால செய்யக்கூடிய அமலை விட்டு தூரமாக இது அல்லாவுக்கு விருப்பமான அமல் கிடையாது நாங்கள் செய்யக்கூடிய அமல் குறைவாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்வோமே அது அல்லாவுக்கு மிகவும் விருப்பம் என்று அல்லாஹுடைய சொன்னார்கள் அன்பான நேயர்களே அல்லாஹு அதே போன்றுல்ல அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லும் போது அதாவது மனைவி மக்கள் சொல்றாங்க ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த சுண்ணத்தார நோம்பை விட்டது கிடையாது நேயர்களே அதே போல அல்லாஹுடைய தூதர் உறங்க வந்தால் அதாவது தந்த பெட்டுக்கு வந்தால் தூங்கதற்கு வந்தால் நாங்க எப்படி விடாமல் அடிக்கிறோமோ எப்படி திரைப்படங்களை பழிவுடுதலை பாக்குறோமோ அதாவது மோசமான காட்சிகளை பாக்குறோமோ இதே போல இதற்கு மாற்றமாக அல்லாவுடைய தூங்குவதற்கு தன் படுக்கைக்கு வந்தா சூரா முழுக்கையும் அலிப்லாமியும் ஒரு நாள் உறங்க மாட்டாங்க உறங்கவே மாட்டாங்க தங்க சக்கராஜ் மரண படுக்கையில் இருக்கிறாங்க அந்த இரவிலும் வரலாமூடிய தூதர் சூரா முழுக்கையும் சூறா சஜிதாவையும் ஓதாமல் விடுமில்லை அந்த இடவிலும் மோதி நாடுகள் அவர்கள் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய படுக்கைக்கு வந்தால் பிறப்பில் பல அவர் பிறப்பின் சென்ற சூறாக்களை ஒருமுறை ஓதுவார்கள் இப்படி சைக்கணையாக தன்னுடைய கையில் உமிழ்நீர் படுவதைப் போன்று ஊதிவிட்டு தன்னுடைய முழு உடலிலும் தடாவிக்கொள்வார்கள் இரண்டாவது முறையும் ஊதி கொள்வார்கள் கையில் படக்கூடிய அளவுக்கு சொல்லிட்டு முழு உடலும் தடாவிக்கொள்வார்கள் இப்படி மூன்று மூன்று முறை செய்வார்கள் இது அல்லா தூதருடைய வாழ்க்கை வளமையாக இருந்தது ஒரு போது விதை தூதர் விட்டது என்று ஆயிஷா சித்திகாரி அல்லா அன்பா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அவர்கள் எப்பொழுதும் வீட்டிலிருந்து வெளியாகும் போது தொழுகைக்கு வரும் போது விட்டது கிடையாது அல்லாஹுடைய தூதர் அதாவது தந்த வாழ்க்கையில வீட்டிலிருந்து வெளியும் போகும் போது சரி தொழுகைக்கு வரும் போது ஒரு போதும் என்று அல்லாவுடைய தூதருடைய மனைவிடன் ரவி அல்லா அவர்களிடத்துல வந்து கேட்கிறாங்க அதாவது உம்மஹா துல் முனிஷா அதாவது மினல் ஐயாம் அல்லாஹுடைய தூதர் ஏதாவது அமலுக்கு ஸ்பெஷல் ஒரு டேட் ஒரு நாள் அதாவது நாங்க வச்சிருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் பிறந்த மாதத்தில் மாத்திரம்தான் வீட்டுல யாராவது மௌத்தாக யாத்தின் கிட்டா எடுக்க இல்ல ஏதாவது கடை ஓப்பன் பண்ணுவும் சூறா பக்கராவ இல்ல வீட்டுல யாராவது நோய் வரணும் ஏதாவது அமல் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட்ட காலத்தை வச்சிருக்கிறோம் என்ன சொன்னா ஒரு அவனை செஞ்சாங்கன்னா தொடர்ச்சியாக செய்வாங்க இந்த நாள் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட தேவைகளுக்காக வேண்டிய அல்லாவுடைய தூதர் அமலை செய்தார் என்று சொன்னால் அதை தன்னுடைய வாழ்க்கையை தொடராக செய்து வந்திருக்கிறார்கள் தொழுகையை தொழுகிறார் தொழுதுட்டு மறுநாள் அவரை அதாவது முதல் நாளே அதிகமான தொழுதுட்டு மறுநாள் அவரை பள்ளிக்கு காணல அல்லாவுடைய தூதர் அம்பிகள ஆனா சொல்லி அல்ல சொன்னாங்க எப்பவும் தொடர்ச்சியாக செஞ்சுவாங்க விட்டுவிட்டு செய்ய வாணும் அதே போன்று ஆயிஷா ரஜ்மைசா என்று ஒரு பெண்ணோட பேசி கொண்டு இருக்கிறார்கள் அதான் அவங்க கேட்டா என்ன பேசுவீங்க இல்லையார சூழலா அந்த பெண்மணி அதிகமாக அமல் செய்யறாங்க அதிகமாக தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய விடாமல் மூத்தோரைக்கும் செஞ்சு கொண்டு வாங்க என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்கள் ஆரிஷா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹ் அலிசல்ல தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அமலை தொடராக தொடர்ச்சியாக செய்ததைப் போன்று சஹாபா பெருமக்களுக்கும் அல்லாஹுடைய அமலை சொல்லிக் கொடுக்கும் போது எப்படி சொல்லிக் கொடுப்பார்கள் சொன்னால் அந்த அமலை நீங்கள் மௌத்து வரைக்கும் மரணம் வரைக்கும் செஞ்சுவாங்க வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அமுட்களை விட்டுவிடுவானோம் என்று சொல்லி அல்லாஹுடைய துதர் சல் அல்லா அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கும் அதாவது உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதற்கு சில உதாரணங்களை சொல்லலாம் அதாவது அன்பு நேயர்களே ஒரு பயங்கரமான ஒரு தவறான ஒரு பழக்கம் எங்களுக்கு இல்ல இன்கம் டேக்ஸால வரணும் இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் இல்ல ஏதாவது ஒரு நோய் வரணும் இல்ல ஏதாவது உண்டு நடந்தா தான் நாங்கல்லா கிட்ட கைந்தது மற்ற சந்தோஷமாக இருக்கும் போது நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கும் போது அல்ல அல்லா தந்தை ஞானத்தில் அனுபவிச்சு கொண்டிருக்கும் போது பழக்கம் எங்களுக்கு கிடையாது வரோட கிட்ட துவா கேட்க அன்பான நேயர்களே எங்கட சோதனையான நேரங்களில் எங்க துவா கபூல் ஆகணுமா அன்பாட தாய்மார்களே சகோதரிகளே சகோதர சகோதரிகளே ஒரு விடயத்தை சொல்லணும் கேட்டு போகும் நாங்க கஷ்டமான நேரங்களில் அல்லா கிட்ட துவா கேட்கும் போது எங்க துவா கபூல் ஆகணுமா ஒரு துக்கம் ஏதாவது என்ன சொன்னாங்க அதாவது நீ சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் அதாவது நீ அல்லா விளங்கிக்கோ அல்லாவுக்கு நீக்கும் அதாவது உனக்கு சோதனைகள் சிக்கல் வரும் போது அந்த நேரத்தில் அல்லாவுக்கும் நீ வழிபடு அல்லாவுடைய தூதருடைய கஷ்டமான நேரத்துல துவா கபூல் ஆகணுமா உங்களுக்கு ஒரு துக்கம் கஷ்டம் சோதனைகள் வரும் போது ஒரு நோய் வரும் போது நல்லா கிடத்துல துவா கேட்டா துவா கபூல் ஆகணுமா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்யணும் தெரியுமா நீங்க சந்தோஷமாக இருக்கிற காலங்கள்ல அதிகமா நல்லா கிடத்துல துவா செய்ய நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற காலத்துல வசதி வாய்பாலத்துல நீங்க அதிகமாக துக்கமான நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் கேக்கும் போது சந்தோஷமான நேரத்துல நீங்க செஞ்ச துவினால் கஷ்டமான நேரத்தில் செய்கின்ற துாவையும் அல்லாஹ் கம்பு செய்வார் ஏன் அடியான் சந்தர்ப்பம் பார்த்து அமல் செய்யக்கூடியவன் அல்ல ஏத அடியான் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் என்ன வணங்கக்கூடியவர் அவன் நன்றாக இருக்கும் போதும் என்ன திபாத செய்தான் இப்ப கஷ்டத்தை நான் குடுத்திருக்கிறேன் இப்பையும் என்ன துவா கேட்கிறான் இப்ப உடனடியாக அல்லாவுடைய தோணர் சல்லிஸ்லாம் அதே போன்று போது குரு ஜபனுடைய கையை குடித்து சொன்னார்கள் உங்களை நான் அல்லாவுக்காக நேசிக்கிறேன் ஒரு அமே விட்டு பின்னால் ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாலும் அல்லாஹும் அன்மார தாய்மார்கள் துவாவை பாடமா இந்த துவா எழுதி பாடமா உன்னை திக்ரு செய்வதற்கும் உன்னை யாபோகம் செய்வதற்கும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் ஜபர் ரவி சொல்றாங்க இந்த துபாவை விட்டது கிடையாது மவுத்து வரைக்கும் இந்த துபா விட்டது கிடையாது இதுதான் அதாவது நான் ஒரு அமல கேள்விப்பட்ட இன்ஷா அல்ல நான் போடுறது ஆனா செய்யறது கிடையாது ஆனா சகாபா பெருமக்கள் ஒரு அமலை கேள்விப்பட்டால் எப்பொழுது கேள்விப்பட்டார்களோ அந்த நிமிடத்திலிருந்து நம்மளே செய்ய ஆரம்பிப்பார்கள் அவர்கள் தான் சகாபா அமலின் மீது மொஹ்பத் அமலின் மீது இஷ்ட அதிகமாக இருந்தார் அன்பான நேயர்கள் அதே போன்று அபுல்லார்கள் தொழுகையை விட்டுடவானும் அதே போன்று சஹத்துடைய தொழுகையை நீங்க ஒரு போதும் விட்டுடவானும் அபு ஹொரேர்ல சொல்றாங்க ஏட கலி சொல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி தந்தேன் மூன்று அமலையும் நான் மவுண்ட் வரைக்கும் விட்டது கிடையாது கொஞ்சமாக இருந்தாலும் அந்த சகாபாக்கள் அந்த அமல தொடர்ச்சியாக செஞ்சார் ஜோசாவல் அந்த வாழ்க்கையை செஞ்ச ஒவ்வொரு விவாதத்தையும் தான் மரணிக்கின்ற வரைக்கும் விடாமல் செய்து வந்தார்கள் அன்பான நேயர்களே நாங்கள் உலகத்துடைய முகப்பத்தை அடைவதற்காக உலகத்துடைய முகப்பத்தை அடைவதற்காக என்னென்னமோ முயற்சிகளை செய்கிறோம் அதாவது மலைகளை போன்று முயற்சி செய்கிறோம் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு முயற்சி செய்கிறோம் அவரிடத்தில் நல்ல பேர் இவரிடத்தில் நல்ல பேர் அவரிடத்தில் ஒரு பதவி எனக்கு கிடைக்க வேண்டும் அன்பான நேயர்களை நல்ல பேர் கணவரிடத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நல்ல பேர் எடுக்க ஒவ்வொருவரும் நல்ல பேர் எடுப்பதற்கான பல முயற்சிகளை செய்கிறோம் ஏட படை சிறப்போ அன்பா அவரிடத்தில் நான் நல்ல பேரை வாங்குவதற்காக நல்ல ஒரு அந்தத்தை அடைவதற்காக நான் என்ன முயற்சி செய்திருக்கிறேன் உண்மையான ஒருத்தர் அடியான் அடைந்து கொள்வதற்காக நபுலான இபாதாத்துக்களை தொடர்ச்சியாக ஈடுபடுவார் சுண்ணத்தார நபுலான இபாலாத்துக்களை என்னுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்காக அன்பான நேயர்களே அல்லாஹ் எந்த ஒரு அமனாக இருந்தாலும் சரி என்னது வாழ்க்கையை தொடர்ச்சியாக செய்ய முயற்சி செய்வோம் விட்டு விட்டு செய்வாங்க ஒரு இபாதத்த ஒரு சிற ஒரு சொன்னாலும் அது தொடர்ச்சியாக செய்வோம் மௌத்த வரைக்கும் செய்வோம் விட்டு விட்டு செய்யணும்போம் உதாரணம் அவர்கள் எமன் பிரதேசத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு அதாவது எல்லா ரைட்ஸும் இருந்து மதீனாவுக்கு வந்து அல்லாஹுடைய தூதரை பார்த்து சஹாபி என்ற சற்றுக்கடை அந்த அந்தத்தை அடைய ஆனா தந்த வீட்டுல உண்மா நோயாளியாக இருக்கலாம் எங்க வீட்டுல எங்களுக்கு ஆயுமென்ற பட்டம் டாக்டர் என்ற பட்டம் லாயர் என்ற பட்டம் எத்தனை பட்டங்கள் இருந்தாலும் நான் மகன் தான் என்ன வாப்புக்கு நான் மகன் தான் அது ஒரு நாள் மாத்தேரா உலகத்துல எந்த உறவையும் மாற்றலாம் ஆனா உண்மை வாப்ப என்ற உறவை மாத்தேரா இன்றைக்கு அந்த பட்டம் பதவி ஆட்சி அதிகாரம் கொஞ்சம் செல்வம் மந்தத்தோட உமாவை மதிக்கிறது கிடையாது ந்தைய நம்மின் பலன்கள் கஷ்டப்படுத்துவதையும் துன்புறுத்துவதையும் முகத்தில் பாய்வதையும் அவர்களுக்கு கடுமை செய்வதை கேவலமாக கருதக்கூடிய எத்தனை பெற்றோர்களை பார்க்கிறோம் எத்தனை பிள்ளைகளை பார்க்கிறோம் நான் மிக அன்பாக இறக்கமாக சொல்கிறேன் உண்மை வாப்போட பகவ அடைஞ்சி நீங்க நீங்க உலகத்திலே அதாவது அவுலியாவாக ஆகினான் பிரச்சனைகள் இல்ல ஒரு நாளும் நீங்க ஒரு நாள் வல்லாக்குடியை பொருத்த தடையலாம் பொருத்த தடையலாம் உங்களுக்கு நல்ல மூர்த்தி வராது உம்ம வாப்ப கணியாயம் செய்யக்கூடிய யாருக்கும் நல்ல மூர்த்தி அல்லா கொடுக்க மாட்டார் ஒரு நாளும் கொடுக்க மாட்டார் உம்ம வாப்போவுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் உம்மா வாப்போ கேவலமாக நடத்தக்கூடியவர்கள் பெற்றோர்களை துரத்தக்கூடியவர்கள் இழிவாக பேசக்கூடியவர்கள் உப்பெண்டு கூட சீ என்று கூட பேசுவார்கள் யாராவது அப்படி தவறு செஞ்சிருந்தோம் என்றா உடனடியாக உமா கிட்ட மன்னிப்பு கேளுங்க உடனடியாக மன்னிப்பு கேளுங்க உம்மா வாப்பட துவாவுட மரணிப்ப முயற்சி செய்வோம் மவுத்துக்கு முன்னால் உமா மௌத்தாகினதுக்கு பின்னால பத்து பேருக்கு கட்டம் கொடுத்து இல்ல மௌத்தாகினதுக்கு பின்னால் உம்மாப்படை பேரில் ஒரு கிணறு கற்று அல்ல வாழும் போது என்னோட உம்மாப்போட இதில் பார்க்குவோம் வாழும்போது உண்மாவது நல்ல பேரை வாங்கி கொடுக்க வேண்டும் இன்னைக்கு சில பிள்ளைகளால பெற்றோர்கள் அதாவது தலையை உயர்த்த முடியாம இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்தாங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாங்க ஆஹ் இன்னைக்கு பிள்ளைகள் அந்த கஷ்டப்பட்ட பெற்றோர்களை இன்னும் கஷ்டப்படுத்துறாங்க சந்தோஷமாக வாழக்கூடிய காலத்துல சில பெற்றோர்களுடைய மரணத்துக்கு காரணம் பெற்றோர்கள் ஹார்ட் அட்டாக் என்ன காரணம் யோசிக்கிறாங்க ஏழு பிள்ளையால் எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆகிட்டாலு யோசிச்சே அதாவது அதாவது உலர் பாதிக்கப்பட்டு உணர்வு பாதிக்கப்பட்டு அதே நோயாளியாகி அதே சில கஷ்டத்தோட மவுட் இந்த கஷ்டம் நோயின செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு நாளும் சும்பவிடாது ஒரு நாளும் எங்காவது கொண்டு போய் அதாவது முதியோர் இடத்துல போட்டுட்டு வாரோம் ஆனா உலகத்துல மிகப்பெரும் அந்த மிக பெரும் பதவி சஹாமி என்ற பதவி அந்த பதவியை கூட பெற்றவளுக்காக வேண்டி எடுக்கவில்லை பெற்றவளுக்காக வேண்டி விட்டுக் கொடுத்தார்கள் நீங்க என்ன பார்க்க வருவானோ நீங்க என்ன செய்யுற உங்களோட ஊர்ல இருந்து சிதம்பத்த செய்யுங்க உண்மட சேயர்களே அல்லாஹ் சிந்தித்து பாருங்கல்ல அவரிடத்தில் நீங்க சொல்றாங்களே மற்றவர்கிட்ட துவாக்கி கூடாது ஒருவரை கண்ட எனக்காக நீங்க துவாக்கி சொல்வதே இருக்க கூடாது அல்லாவுடைய தூதரே உமரப்பாத்துமர் நீங்களுக்காக நேயர்களே சில நல்ல மக்கள் எங்களுக்காக இருக்க சாலையான மக்கள் பிரார்த்தனை செய்யும் போது கபூரா வல்லாவுடைய தூதர் இந்த அந்தத்தை அந்த அடைவதற்கு என்ன காரணம் உண்மை வாப்பட சிதம்பியாக கேட்பாங்க ஆனா இன்று சில பிள்ளைகள் சிதம்பரம் செய்யறாங்க கல்யாணம் முடிச்சதோடு உண்மை மறந்துடுறாங்க தொடர்ச்சியாக செய்யும் போது அதுதான் எங்களை கண்ணியப்படுத்துவாங்க அதே போல அன்பான நேயர்களே ஒருமுறை அவருடைய தூதர் உறங்க தூங்கி கொண்டு இருக்கிறாங்க சுரங்கத்தில் ஒரு கால் சப்தத்தை கேட்கிறாங்க கால் சவுண்ட் உங்களோட கால் ஓசையை யார சொல் எப்ப முழு முடிஞ்சாலும் உடனே முழு எடுத்துட்டு இரண்டு ரக்கார நக்கள் தொடர்ந்துடுவேன் இதே வாழ்க்கையில நான் தொடர்ச்சியாக செய்வார யார சொல் அதனால் பிலால் உங்களோட கால் பாத சவுண்ட நான் சுரங்கத்துல கேட்டு ரெண்டு சொன்னாங்க வாழ்க்கையில அவ்வளவு தொடராக செய்யவும் விட்டுவிட என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எங்களோட வாழ்க்கையில நாங்க செய்கின்ற அமல் ஒரு நாள் விட்டுவிடக் கூடாது ஒரு முறை தூதருடைய மகள் சுவாத்திமா அம்மா அன்பான பெண்களே தாய்மார்களே இதை கவனமாக கேளுங்க அல்லாவுடைய தூதருடைய மகள் வேலைகள் வேலைகள் பழுவனால் கையில காயம் உடம்புல காயம் அதாவது உடம்புல பிட்டு இல்ல ஏதாவது ஒரு வேலைக்கார ஒரு பிள்ளைய ஒரு அடிமை எடுத்துட்டு போகும்னு வராங்க வீட்டுல வாப்ப இல்ல ஆயிஷா அம்மா சாட்சி கிட்ட சொல்லிட்டு போறாங்க நான் வந்து வாப்ப கிட்ட சொல்லுங்க இப்ப வாபக்கு கேள்விப்பட்ட உடல் அல்லாஹுடைய தூதர் ஓடோடி போறாங்க தூங்கும் போதும் சுபஹானம் முப்பத்தி மூணு மூணு அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூணு தரவை செஞ்ச உடம்புல அதாவது ஊதி கொள்ளுங்க கேட்டுக் கொள்ளுங்க அதாவது இது ஒரு அடிமையை பெற்றுக்கொள்வதை விட சிறந்தது வெளமாக்கல் சொல்றாங்க ஒரு மிக பெரும் அருள் எனக்கு என்ன இருந்தாலும் இந்த சிக்கல ஓதி உடம்புல என்ன செய்ய ஊதிட்டு படுங்க காலையில எழுப்பப்படுவோம் சொல்லி தந்த ஒரு அமல் பணமான நேயர்களே இப்ப பாத்தீங்கன்னா அலிரி அல்லாஹன் பின்னால நாற்பது வருஷம் வாழ்ந்தாங்க தூதர் அவருடைய மருமகன் அலிரணி அல்லாஹுவன் கண்ட ஸ்டூடெண்ட் கண்ட மாணவர்களை பார்த்து சொல்றாங்க நான் இந்த அதாவது தூங்கும் போது அல்லாஹு சொல்லி தந்த விக்ர எப்பேட்டேனோ அண்ணல இருந்து விட்டது கிடையாது நாற்பது அஞ்சு வருஷமா ஒரு நாள் கூட விடாம யுத்த களத்தில் இருக்கின்ற இரவிலும் கூட இந்த அழகிரி அல்லாமன் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் அதே போன்ற அன்பான சகோதரர்களை நம்பி பலர்கள் இறுதியாக ஓரடி விட கொள்ளி முடிக்கிற சில பலர்கள் மீடியாக்களை மக்கள் தர்மம் செய்யறா செய்ய முனாக்கிண்டாம் அவனை அல்லாஹ் சொன்னாங்க அவன் கேவலமான மனிதன் என்றா இந்த கண்மார நேயர்களே சிலர்களை பார்க்கிறோம் அதாவது மிருகங்களோட முஸ்லீம்களை பார்ப்பது போல சொல்லி இழிவுபடுத்துறாங்க குடுத்து விட்டு சொன்னாங்க ஒரு தர்மத்தை குடுத்து சொல்லி காட்டுறது ஒரு நாய் ஒரு நாய் சப்தியை போடுது அதாவது வாந்தி எடுக்குது வாந்தி எடுத்தது அதை மீண்டும் விழுங்குவது போல தான் குடுத்த தர்மத்தை சொல்லாற்று அனுபவித்தோமட்டால் கலட்டப்பட்டாலும் கீழில் போடப்பட்டாலும் நாங்கள் ஈமான விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன பரம்பரையில வந்த நாம் நம்ம சிலர்கள் யாரோ இயக்கியாக வேண்டி நம்ப மாட்டோம் களிமாவை நம்ப மாட்டோம் இஸ்லாம் உண்மையா வார்த்தணமான வார்த்தை அல்ல குப்ரூடைய சிறுப்புடைய வார்த்தை மட்டும் தூரமாக அதே போன்ற அன்பான நேயர்களே உளமாக்கல உளமாக்கோ யாருக்காவது நடந்துட்டாரா மதத்துடன் தவறாக நடந்துட்டாரா நேரடியாக போய் கேட்போம் எந்த ஒரு மனிதனையும் அது டாக்டராக லாயராக இன்ஜினியராக எந்த துறையை சார்ந்தவராக இருக்கட்டும் அவருடைய துறையை கண்டியப்படுத்துவோம் அவர்களை கேவலப்படுத்தவானோ அது முக்கியமாக உளமாக்கலை கேவலப்படுத்தவானோ அண்மையில பார்க்கிறோம் குளமாக்களை வச்சு சில வாலிப்பர்கள் தன்னுடைய மீடியாக்களில் மிக கேவலமாக மோசமாக மிருகங்களை விடவும் மோசமாக நடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அல்லாஹ் எந்த எந்த இடத்துல வச்சு நாங்க யாரை இழிவுபடுத்துறோமோ அதை மிக கேவலமாக அல்லா இழிவுபடுத்துவார் நீ யாரிவுங்களுடைய பேஜே அதாவது உங்களோட பேஜ் எடுத்துக் கொள்வதற்காக உங்களோட பேஜ் நிறைய நீங்க மற்றவர்களை எழிவுபடுத்தினா அல்லாவோட பரம்பரை எளிவுப்படுத்துவார் அல்லா உங்களை நடு வீட்டில இருந்தாலும் கேவலப்படுத்துவாள் ஒரு மற்றவர்களுடைய குறைய தேவையில் சிலர்கள் சில ஆய்வுகளை நடு தெருவுல வச்சு அவங்க அதாவது இழிவாக பேசுறதால இன்றைக்கு எல்லாம் அவர்களை நடு தெரு வச்சு கேவலப்படுத்த நான் அதாவது சந்தோஷமாக பேசல நான் சொல்றேன் யாரும் யாருடைய குறையும் தேடவான யாரையும் பத்தி சோசியல் மீடியாக்கள் எங்களை கையால் எழுந்தவானும் எந்த ஒரு பத்தி தவறாக இருந்தவானும் அவர் தவறு செஞ்சால் அல்லா கீத பொறுப்பு சாக்குங்க நேரடியாக போய் கேளுங்க பத்து பேருக்கு முன்னால போய் விரிவுபடுத்த அவருடைய குடும்பத்தை கேவலப்படுத்த அவருடைய பெற்றோர்கள் இருக்க நாட்டுக்காக அதாவது மலைகளை போன்ற பல சேவைகளை செஞ்சிருக்கிறாங்க அந்த செஞ்ச சேவைகள் எங்களை கண்ணுக்கு கண்ணை மறைக்கு ஏதோ ஓரிரு தவறுகள் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால மூத கண்ணை வச்சு பாக்குறோம் அன்மார நேயர்களே எங்களுடைய வாழ்க்கையில் எதாவது செஞ்சாலும் யார் ஏசினார் வேசாவிட்டாலும் தொடர்ச்சியாக செய்வோம் தொடர் ஆகி செய்வோம் குடும்ப உறவினருக்கு தர்மம் கொடுத்து ஒரு நாள் தந்த மகளுக்கு அதாவது அவதூரை சுமத்தின நேரத்தில் அந்த சம்பவத்தில் இந்த ஹம்னா ரவி என்ற பெண்மணியும் இந்த மிஸ்தா என்ற இந்த சஹாவியும் அதாவது இந்த உள் விவகாரத்தில் அவர்களும் சிக்கிக் கொள்றாங்க நீ ஏ படத்துல நீ வாழ்ந்து ஏந்த மீ அநியாயம் சரியா நாங்க சொல்றோம்ல நான் அப்படிதான் சொல்றது ஏண்ட காசில நீ வாழ்ந்துட்டே எனக்கு அதாவது நீ முன்னுக்கு வாரத்துக்கு இணைக்கிட்ட அதாவது பணம் ஆனா மற்றவர்கள் ஏசும் போதே நாங்க செய்த தர்மத்தை விட்டுவிட்டது இருக்கிறேன் அதை தடை செய்திருக்கிறேன் அது மிகவும் மோசமான அவர் ஒரு செயலன் பார்த்து நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் செலவழித்துக் கொண்டிருந்தேன் நீ என்ன மகனுக்கு அவனோடு சுமத்திரியா இனி நான் ஒரு போது மனத்துக்கு செலவழிக்க மாட்டேன் அபுபக் அல்லா குரான் குர்பாள் அபுபக்கர் உங்களை நீங்க விரும்பலையா யாரும் யாரும் அவர்களுக்கு அவர்களுக்கு தர்மம் கொடுத்து கொண்டே வந்தார்கள் அதே போன்று பிள்ளைகளுக்கு ஒரு உபகாரம் ஒரு ஒரு உபதேசம் செய்கிறேன் வாப்பமா மௌத்துக்கு நல்ல நிறைய அமளி செஞ்சிருப்பாங்க நிறைய வாப்பமா வாழும் நிறைய ஏழை மக்களுக்கு தர்மம் கொடுத்திருப்பாங்க குடும்பங்களுக்கு விரும்பா விட்டா கொடுக்காம இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் ஒரு விடயத்தை மிக கவனமாக அதான் விளங்கிக்கோங்க வாப்ப செஞ்சு வந்த நல்ல அதாவது நல்ல வேலைகளை ஒரு நாளும் விட்டுடவானும் விட்டுடவானும் ஏன் தெரியுமா வாப்பட சொத்துக்கு அனந்தரமாக வந்திருக்கிறது நாங்க சம்பாதிச்ச சொத்து அல்ல வாப்ப எங்களுக்கு விட்டுட்டு போனது வாப்ப எங்களுக்கு விட்டுட்டு போனது வாப்ப விட்டுட்டு போன அந்த சொத்துல நாங்க நல்லது செஞ்சாத்தான் நாங்க விட்டுட்டு போகக்கூடிய அந்த சொத்தை எங்களோட பிள்ளைகளை சரியாக பயன்படுத்துவார்கள் இல்ல வாப்பா செஞ்சாரு வாப்ப ஊருக்கு தர்மம் கொடுத்தாரு மதரசாக்கள் குளமாக்களுக்கு உதவி செஞ்சாரு ஏழை எளிய உதவி செஞ்சாரு தான் மசீதர்களை உதவி செஞ்சாரு ஊருக்கெல்லாம் தர்மம் செஞ்சாரு எங்களுக்கு இப்ப அப்படி எங்களுக்கு அப்படிதான் தர்மம் செய்ய வாய்ப்பில்லை என்று சொல்லி வாப்பமா செஞ்சு வந்த நல்ல விஷயங்களை விட்டுடவாணும் உங்களுக்கு சோதனவர் வெறுமனே நாங்க மட்டும் பயன்படுத்துவதற்காக வேண்டிய அல்ல வாப்படும் எதிர்பார்ப்பேன்னா ஏந்த சொத்து அனந்தரமாக போனாலும் ஏன் மகன் ஏந்த இவாதத்திலையும் அனந்தரமாக வரணும் வெறுமனை சொத்துல மட்டுமல்ல நான் செஞ்ச நல்ல அமட்கள்லையும் ஏந்த மகன் எனக்கு அனந்தரமாக வரணும் எனக்கு சூறா கடல் நல்லா நல்ல செய்திய சொல்லித்தாரா ஜன்னா ஒரு தோட்ட வார்த்தையினுடைய கிஷாவல்லா சொல்றா வாப்பா ஊருக்கெல்லாம் தர்மம் செஞ்சாரு வாப்பா மூத்தா விட்டாரு இப்ப மகன்மார் எல்லாரும் முன்னி சேர்ந்து பேசுறாங்க வாப்ப வளமையான அறுவடை காலங்கள்ல எல்லா மக்களுக்கும் தர்மம் செஞ்சாரு இப்ப வாப்ப மௌத்தாகிட்டாரு வாப்ப குடுத்தது போல எங்களுக்கு தர்மம் செய்யேலா நாங்க அந்த ஏழை எளிய மக்கள் வாரத்துக்கு முன்னாடி காலையில போயே நாங்க அறுவடை செஞ்சு எல்லாத்தையும் என்ன செய்வோம் வசூலிச்சு வந்துருவோம் என்று போறாங்க யாரை ஏமாத்து போறோம் அல்லாஹ் ஏமாத்தேலுமா முழு உலகத்தையும் ஏமாத்தினாலும் படைச்சவனை ஏமாத்தேலா படைச்சவனை ஏமாத்தேலா படைச்சவன் கிட்ட நாம் ஒரு நாளும் ஏமாற்றுத்தான் போவோம் அது தப்பு அந்த தோட்டவாசிகள் காலையோட போறாங்க காலையில போய் பார்த்தா அவங்களோட தோட்டங்கள் எல்லாம் பத்தி எரிஞ்சி கருப்பாக மாறி இருக்கிறோம் சாம்பலாக மாறி இருக்கிறோம் அது ஒவ்வொரு சொன்னாரு இல்ல இல்ல நாங்க தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் மாறி வந்துட்டோம் மற்றவர்கள் சொன்னாங்க இல்ல இல்ல நாங்க தவறாக வரல சரியான தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்க வாபஸ் செஞ்ச அமல செய்யக்கூடாதுன்னு சொன்னோமே ஏழைகளுக்கு கொடுக்காம தடுப்போம் சொன்னனே அதனால அல்லா நீங்கள சோதிச்சிட்டா தோட்டத்தை அல்லா இல்லாமல் உடனே அந்த இடத்தில் நேயர்களே அல்லா புள்ளவியர்களே என்ன சொல்ல வாழ்க்கை எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதை தொடராக செய்யுங்க ரமதானு ஓதின பரவாயில் விட்டுவானு தொடர்ச்சியாக ஓதிப்பாங்க ரமதான நீங்க நோம்பு பிடிச்ச மட்டுமல்ல நோம் பிடிக்கலாம் மாதத்தில் ஆர்வ நோம்பு இருக்குது பெண்கள் தாராளமாக பிடிக்கலாம் pengal தாராளணத்திலும்ாராளமாக பிடிக்கலாம் விட்டுவிட்டு தொடராக பிடிக்கலாம் தர்மங்களை தொடராக கொடுங்க சகஜத்து ரமநாள் எப்படி பழகி வந்தோமோ அதே போல நீங்க என்ன செய்யுங்க ஒரு நாள் விட்டுடவானோ ஒவ்வொரு நாளும் முடியுமான தர்மங்களை கொடுங்க இந்த வாழ்க்கையில என்னென்ன அமள்களை பாதாச்சு செஞ்சு வந்தோமோ அந்த ஒரு நாள் வாழ்க்கையாக ஒன்று அல்லாஹ் செஞ்ச அமல் கபூல் இல்லை என்பதற்கு ஒரு அடையாளம் அபூலியத்துக்கு கடையாளம்னா ஒரு நல்ல அமலுக்கு பின்னாலும் இன்னொரு நல்ல அமல் செய்ய கிடைக்கிறது தான் கபூலியத்துக்கு கிடையாது ஆனா அந்த வாழ்க்கையை விடாது அவரை விரும்பல் என்பதை கிடையாது ரெண்டாவது அவருடைய அமல் அல்லாக்கு பிடிக்கல் என்று அடையாது கடையிலோட வேலை செய்யறாரு அவர் நல்ல வேலை செஞ்சா பிடிச்சா வருஷம் கணக்கு வச்சுக்கொள்றோம் பிடிக்கல் என்றா ஒரு நாள்லையும் வீட்டுக்கு கண்போம் இதே போல அல்லா அமல் பிடிக்கல் என்றா அல்லா எங்களை கேட்ட மிக அழகான உள்ள சில தக்குவாவை ஏற்படுத்துவா யார் ஓதுவோம் இந்த துக்கின் மூலமாக அன்பான நேயர்கள் நாங்கள் வாழ்க்கையில என்னென்னு அதை ஒரு போதும் விடாம தொடர்ச்சியாக நியமமாக செய்த செவ்வாய் மாதத்துல சுண்ணத்தார நோம்புகளையும் விடயம் நாளைய தினம் எங்களோட நாட்டுல போடப்பட்ட ஊரடங்கு சட்டம் கேபி எடுக்கப்படுவது எடுக்கப்பட்டோட அதாவது நாங்க பழைய அதாவது பழையதை போல நடக்கிறது அல்ல நாட்டுல என்னென்ன சட்டங்கள் போடப்பட்டிருக்கிறதோ அந்த சட்டங்களை மதியுங்க அந்த சட்டங்களை மதிச்சு நடங்க ஒருவரிசையர் தவறாளர் உருவாக்கி கொடுத்துருவாங்க ஒரு வருஷ தவறால மற்ற முழு இனத்துக்கும் இஸ்லாமிய முழு சமூகத்துக்குமே ஒரு கெட்ட பேர் உருவாக்குறதுக்கு நம்ம காரணமாக அமையக்கூடாது அதே போன்று அதாவது இந்த நாட்டுல அகில இலங்கை ஜம்மி துளமா எங்களுடைய தாய் சப எது சொல்லுதோ அதாவது அதே போன்று முஸ்லீம் கலாச்சாரம் வழிகாட்டுறாங்களோ இந்த தலைமையிட்டுவதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் எங்களுக்கு புத்திகை படுவது எங்களுடைய நண்பர் சொன்னது எங்கட கூட்டாளி சொன்னது எங்களுடைய உறவுகள் சொல்றது என்று சொல்லி அதாவது எப்ப ஒவ்வொருவரும் பல கருத்துக்களை சொல்லலாம் ஆனால் இந்த நாட்டு சட்டத்தையும் இயக்கங்கள் அதாவது குரான் சுண்ணா அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த இயக்கங்கள் நமக்கு என்னட வழிகாட்டுகிறதோ இந்த சமூகங்கள் சொல்லக்கூடிய இந்த அதில ஜிமேத்மா வழிகாட்டக்கூடிய இந்த விடயங்களை வாழ்க்கையில நாங்கள் முழுமையாக எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லா நம்ம எல்லோரும் புரிவானாக யாழ்லா இந்த நாட்டுல நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு எங்கள் கருள் புரிவாயாக என்னோட பாவங்களை கவல்களை மன்னிச்சு அல்லா ரமதான் மாதம் எங்களை விட்டு பிரிந்தது எங்களுடைய உயிர் பிரிந்ததை போன்றியா அல்லா யாழ்ல இந்த ரமதான் மாதத்தை மீண்டும் பல ரமதான்களை அடையக்கூடிய வாய்ப்பை தந்திரியா அல்லா ஆனால் வரக்கூடிய ரமதான்களை இதைவிட சிறந்த முறையில் அடையக்கூடிய வாய்ப்பை தந்திரியா அல்லா யாழ்லா ரமதான் பாதாத்துகளை கபுள் செய்தியா அல்லா ரமதா நிஷேத விவாதார்த்திகளை தொழு தொலகைகளை நப்பலான விபாதாத்துவான் வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் தொடர்ச்சியாக இஷ்டாமத்தாக செய்யக்கூடிய நன்மக்களாக நமது நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தொழிலுக்கு செல்வதற்காக தயாராக இருக்கிறார்கள் பசாதுக்கு போவதற்காக அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக காத்திருக்கிறார்களையா அவர்களுக்கு கடன் இல்லாத சிக்கல் இல்லாத பிரச்சனை இல்லாத அதாவது வாழ்க்கையை கொடுத்தவர்கள் புரிவாயாக வட்டியை மோசமான பாவங்களை விட்டும் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தவர்கள் எடுத்து நடக்கக்கூடிய நுழைந்து அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தவர்கள்